வணக்கம் நண்பர்களே நற்றினதை சொல்லும் நீதி பகுதி இருநூற்றி இருபதை வழங்குவது சென்னை அரவிந்த் கிட்டத்தட்ட ஒரு வருஷமா எரியாம இருந்த ஹாரியோட தழும்பு திரும்பவும் பயங்கரமா அப்பப்ப எரிய ஆரம்பிக்குது வாழ்டமோட்டி எங்க என்னென்ன செய்யறாண்டது அப்பப்ப கோபத்தில் உச்சத்தில் இருக்கும்போது ஹேரிக்கு தெரிய வருது இப்ப தெரிஞ்சது தனக்கு மட்டும் இல்ல வாழ்டமோட்டிக்கே குழப்பம் ஒரு வருஷமா காலம் வந்த ஆலிவண்டர் எங்க இருக்கான்னு இப்பதான் ஹாரிக்கு தெரிய வருது வாழ்ட மோட் ஹாரி ஆலிவன்ற கடத்தி வச்சிட்டு மந்திரக்கோள்களின் தாங்க சொல்லிருக்காரு ஆனா அதுவும் படிக்கல லூசியஸ் வாண்ட வச்சு ஹாரி போட்ட வாழ்டமோட் கொள்ள முயற்சி பண்ணும்போது ஹாரியோட மந்திரக்கோள் தானாவே எதோ வேலை செஞ்சு எதோ மந்திரம் போட்டு லூசியஸோட வாண்ட உரைச்சிருச்சு அதை வாட்ட மூட்டு எதுவும் போட்டு கேட்டுட்டே இருக்காரு என்ன நடந்தது அவருக்கே தெரியல சித்திரவதும் தெரியல ஆனா ஹாரி தன்னோட மூளைய முளைய வெளி அதிகத்திலிருந்து க்ளோஸ் பண்ணாம இருக்கிறான் அது ஹர்மியன் சம கோபமா இருக்கு அவங்க யாருமே நம்ப தயாரா இல்ல ஹாரியோட தலைவனை திரும்பவும் வென்றுட்டடா சொல்லி தட்டி கொடுத்துட்டே இருக்க ஹாரி அப்படி இல்ல தட்டி கொடுக்க தட்டி கொடுக்க சம்ம கடுப்பு தான் அது இல்ல இது நான் செய்யவே இல்லையே குழப்பம் அப்ப கிங்லி திரும்பி நடக்க வாய்ப்பு இருக்கா இல்ல சண்டே அவங்க இப்பதான் கொன்னான அஸ்கபன் சீரை உடைத்து திறக்கப்பட்டு பல பேர் திரும்ப வெளியே வந்திருக்காங்க தப்பிச்சு வந்திருக்காங்க இத பத்தி நியூஸ் பேப்பர்லிஸ்டி போடவே இல்ல அமைச்சகம் பல விஷயங்களை மூடி மறைச்சிட்டு இருக்கு பல இறப்புகளை மறைச்சிட்டு இருக்குதான் எடுத்தவங்க சாதா மக்கள் எப்படிப்பட்டவங்க அவங்களோட நம்ம எப்படி பழகணும் மக்களுக்கு அருமையா சொல்லி கொடுத்து ஒற்றுமையை வளர்க்க முயற்சி பண்ணவங்க அவங்களை ரொம்ப நாள காணும் அவங்க எங்க போயிட்டாங்கன்னு தெரியல இப்ப மூடி கூட மறைக்கிறாங்கப்பா அதே ஒரு மாபெரும் சக்திசாலி இறந்ததா பாடி கூட தேடி பார்த்தோம் தெரியலப்பா எங்க விழுந்து சண்டை போட்டு நம்ம ரொம்ப தூரம் பயணிச்சு வந்தோம் எங்க விழுந்து அவன் பிடிச்சு இந்த பாடி கிடைக்கூடா நினைச்சு எங்கேயாவது மறைச்சா என்னன்னு ஒண்ணும் தெரியல சண்டை போட்டேனே தாக்கி கீழே தள்ளி விட்டேன் வரதுக்கு முன்னாடி பண்ண தப்பாச்சே என்ன கூட்டு இயரிங்லாம் கூப்பிடவில் கூப்பிட்டா அங்க பதில் சொல்ற நீ ஏன் தாக்கப்பட்ட பதில் சொல்றேன் உன்ன கூப்பிடாம இருக்காங்க எல்லாம் உலகத்துல எல்லாம் நார்மலா போயிட்டு இருக்குன்றது அவனோட ரகசியத்தை தோன்று தேவையான விஷயத்துல தோண்டிட்டு இருக்காங்க ஆமா ஏதாவது பிளான பண்றாங்களா இல்லையா வாழ்க்கை மட்டும் அடிக்கிறதுக்கு இப்பதான் வெளியே வரதே இல்லப்பா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா ஆபீஸ்க்குள்ளே உட்காந்து இருக்காது என்ன பண்றாரு தன்னோட வேலையை பாத்துட்டக்கா பிள்ளை டெல்கருக்கும் பில்லுக்கும் கல்யாணம் நடக்க போறதுனால கிட்டத்தட்ட வர சண்டே அவனோட பிறந்த நாள் அடுத்த நாளே கல்யாணம் நடக்க போகுது அதனால அந்த விஷயமா வெளியே போயிட்டே இருக்கலாம் அது விஷயமா நிறைய வேலை இருக்கு வீட்டுல அந்த கல்யாணம் ஹர்மியானி யாரும் போலயாமே எந்த விஷயம் ஏதோ ஏதோ முக்கியமான வேலைன்னு சொன்னாமா அது நான் படிப்போட என்ன முக்கியமான வேலை இல்ல சில வேலைகளை டம்பட்ர என்ன வேலை அது தெரிஞ்சுக்கலாமே இப்ப நான் உங்களுக்கு அம்மா இருக்கேன் அப்பா அம்மா இல்ல சாரி ரொம்ப சாரி அத சொல்ல கூடாதுன்னு டம்பிட் சொல்லிருக்காரு வைத்திய கத்திரமே பேசாத இந்த வேலையை நீதான் இருக்க மாட்டாரு ஹர்மியானி ராவன் கிட்ட சொல்லலாம் ஆனா வேற யாருக்கிட்டையும் இந்த வேலையை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு ஆனா அவங்க என் கூட வரணும்னு சொல்லல அவர் என்னைக்குமே அது அவங்களையும் எடுத்து முடியும் நான் வேண்டாம் வேண்டாம்னு இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டே தான் இருக்கேன் ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க நீயும் போண்டிய அவசியம் எபத்தான வேலையை போயமா இருக்கு எனக்கு நீ தான் போக்கூடாது அத பத்தி அப்புறம் இதே தடிச்சு போனும் போல சரி என்ன பண்றது எனக்கு வாழ்ட மட்டோட ஹார்பேக் அடிச்சே ஆகணும் அழிக்கிறதுக்கு என்ன வழிந்தான் ஒண்ணு தெரியலையே வேற இடங்கள்ல எப்பயுமே வேற வேற வேலை இருந்துகிட்டே இருக்கு மூணு பேரும் ஒண்ணு சேரா மாதிரி தெல்லு தெளிவா கவனம் பாத்துக்கிறாங்க இதுல இருந்தே மூணு பேரும் முடிவு பண்ணாங்க எப்படியாவது திட்டத்தனமோ ஒண்ணு அவங்க ஏதோ ஒரு வேலையா பொருள் விஷயம் பொருள் கல்யாண விஷயமா பொருள் வாங்க இருக்கா வெளில போகும்போது மூணு பேர் ரகசியமா ஏதாவது ஒண்ணு கூட இருக்கு நீ ஒரு நடவாதம் லைப்ரரியே கொண்டு வர போய்யா எவ்வளவு புக் அடிக்கிறவாரு எ தப்பிக்க போறேன் தெரியல நான் மாய வேற ஏதாவது மாற்று உருவத்துல இருக்கணுமா இல்லன்னா இந்த கல்யாண வீட்டுல பல பேர் வருவாங்களா தீய சக்திகள் உள்ள மாற்று உருவத்துல இருக்கு யார கேட்ட இந்த கல்யாணத்தை நடத்துறீங்க அது அந்த கல்யாணம் ரகசியமா வைக்க வேண்டிய பாக்கெட்ல இருக்கு போய் செத்துட்டாருமையான அழிஞ்சிருச்சா இல்லையான் கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் ஏற்பாடுகள் பிரச்சனை <laughs> புது ஆராயே பண்ணிட்டு அத பத்தி என்ன தட ஆராய்ச்சி பண்றது சம்பந்தமான புக்கே கிடையாது வெட்டியில இருக்க ஒரு புக்கை எடுத்து பாக்கற இருள் உலகின் ஆழ்ந்த ரகசியங்கள் எப்படி எல்லாம் செய்ய முடியும் எத்தனை ஹார்பெக்ஸ் ஒரு ஆளால பண்ண முடியுமா முடியாதா பல ரகசியங்கள் போடப்பட்டிருக்கு அழிக்கிறது கூட போட்டிருக்கேன் என்னமாரி இந்த புக் எடுத்த சும் என்னோட ரூமுக்கு போய் பருக்க புத்தகம் அப்படின்னு சும்மா தான் சொல்லி பார்த்தேன் கம்பூட்டரோட ரூம்லருந்து பறந்து வந்து என் கை வடியில இருந்து வந்துச்சு அப்ப ஓ! யாரூட் லைப்ரரியில இருந்து எங்கேயோ ஒரு மாய பாதுகாப்புல வச்சிருக்காரு சும்மா தான் மந்திரம் போட்டு பாட்டேன் வந்துடுச்சு முடிஞ்சி ஸ்கூல்ல இருக்கும்போது அவர் என்னென்ன தெரிஞ்சிக்கலாம் எப்படியோ புத்தகங்கள் எடுக்கணும் கிடைக்கவே இல்லை சரி சரி அதுவும் நல்லதுதான் இப்படி இது டம்பிள் எப்ப இந்த புக்கிருப்பாரு வாழ்ந்த மொத்தம் தெரிஞ்சு வச்சிருந்தான் என்ன ஸ்லப் கிட்ட சந்தேகம் கேக்கும் போதே ரெண்டு இருந்தா தன்னோட ஆன்மாவோட இன்னொரு துண்ட வச்சு மோதிரத்துக்குள்ள வச்சிருந்தான் ஸ்லப் பான் கிட்ட சந்தேகம் தான் கேட்டா ஏழு ஏழு துண்டா பிரிக்க முடியுமா இல்லையான்னு அப்ப டம்பிள் ஹெட் மாஸ்டர் மறைச்சிருக்கலயோ இருக்கலாம் ஆனதுக்கு அப்புறமேச்சிக்கலான்னு நினைக்கிறேன் போட்டிருக்கு என்ன அது எப்போ எந்தெந்த பொருள் எல்லாம் இருக்கும் அது நம்ம கழுத்துல அணிஞ்சு அப்படி இருக்கும் கையில போட்ட அப்படி இருக்க எல்லா அறிகுறிகளும் போட்டிருக்கேன் ரொம்ப மோசமான தீய உலகின் மிக மோசமான சக்தி களை பத்தி போட்டிருக்கு சரி இந்த ஆர்டர் கைல கிடைச்சாலும் எப்படிதான் அழைக்கிறது நீங்க டைரி அழிச்சியே அதுதான் இஸ்ட்ரயங் தி ஹார்ஃபெக்ஸ் ஓ பாம்போட பல் எடுத்து நான் குட்டணுமா ஹார்ஃபெக்ஸ் மேலே அரிய பல் எல்லாம் என்னமா போச்சு எல்ல ஸ்கூல்ல கிடக்குதே ஆமா பாம்போட பல் தேவை இல்ல அது கிணேயான விஷம் விசத்து விசத்தால முடிச்சி நீ எப்படி வீழ்பழுச்சே ஓ நீங்க சட் கண்ணி வச்சி ஹார்ஃபெக்ஸ் அழிக்கலாமா மதுவும் பண்ணலாம் இல்ல கிரைஃபண்டேட வால் அது கிரட்ச அதை வச்சி அழிக்கலாம் கைப்ரெண்டரோட வாழ்ல எப்போ சக்கமாஷா இருக்குன்னு கேள்விப்பட்டேன் ஆனா எதுவுமே நம்ம கேள்வி இல்லையே இருக்கப்படுது ஒரு பொருள் வாங்க போனேன் வாங்குவாங்க திரும்ப ராணோட அம்மா அந்த அவசரமா உண்மையே இழுத்துட்டு திரும்ப வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் ஹாரி ஹர்மியானி ராணால எங்கேயுமே கூடவே முடியல ஹாரியோட பிறந்தாள் வந்தது எல்லாரும் கிஃப்ட் எல்லாம் ஒரு மாபெரும் கூட்டமே ஹாரிய விஷ் பண்றதுக்காக வந்துட்டே இருக்கு நாளைக்கு கல்யாணம் கல்யாண தம்பதிகள் அவங்களோட சொந்தக்காரங்க எல்லாம் வந்து இருக்காங்க எல்லாரும் இருக்காங்க திடீர்னு ராணுவ அம்மா தூருக்கு வந்து ஏதோ ஒரு பொருளை தூக்கிட்டு தூக்கிட்டு வரல அந்த பொருள் தானாவே அங்க கூட வருது வந்திர குளால் அப்படியே காத்தல் அடி அடி குடே அடி பறந்து வருது பரிசை கேக்குறது எல்லாம் பாடிக்கும் போது ரகசியமா கூட பேசணும் என்னடா அது அப்படின்னு ஹாரி போறது ராணி ஹரிமியெல்லாம் பாக்கறாங்க அவங்க வேற பக்கம் நடந்து போற மாதிரி ஹரிமியா நீ ராணை எடுத்துட்டு என்ன இவ்வளவு ராணை எடுத்துட்டு போறான் இவங்க ஏதாவது திட்டம் போடுறார்களோ இல்ல ஜிம்மியோட மனசு ஹாரிக்கு தெரியுது ஹர்மியானிக்கு தெரியுது என்ன பண்றாங்க போய் கதவை ஹாரிக்கு ஒரு வாரமா ஒரே சந்தேகம் ராணும் ஹர்மியான தன்னை பிரிஞ்சிருக்கிறாங்க தன்னை அவங்க ரெண்டு பேருக்கு ராணுவ அம்மா பாத்துக்கிட்டாலும் ஹாரிக்கு வந்து வரைய அப்பப்ப உன்னோட கை கால்லாம் வேலை செய்யும் போது பாட்டுட்டே சின்ன பாட்டிட்டு இருந்தது அப்பப்போ அடி மனசுல இருந்தது என்ன எனக்கு என்ன கிட்டே தெரியல முக்கியமான வேலையா போறேன்னு சொல்லிட்டு இருக்க அந்த டேட்டிங்ல ஒன்னும் டைம் இருக்காது எந்த ரொமாண்டிக் ரிலேஷன் ரொம்ப சீரியஸான வேலையாச்சு ஆமால நீ மறக்காம இருக்கிறோம்ல அப்படி மாதிரி கேப்ட் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொல்லாத எந்த சீன் இருந்ததோ அந்த சீன் நடந்தது ஹர்மியானி இல்லாத சமயத்துல ராணி இல்லாத சமயத்துல சின்ன ஹாரிய பிடிச்சு கிஸ் கிசா கொடுத்தா தன்னை நெய் மறந்து முயற்சி பண்ணால என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் தனியா ராண் சந்திக்கிற சமயத்துல என்னோட தங்கச்சி ஏமாத்யா உனக்கு தெரியாது நீ எப்ப திரும்பி வருவ நீ வீடு புது நம்பிக்கையெல்லாம் எத்தில பாக்குற இல்லடா அப்படிலாம் இல்ல யாரிக்கு என்ன தகுதின்னு தெரியல கோபம் யாரை மறைச்சிட்டே போற அன்னைக்கு பிறந்தாள் மத்தியானம் சாயங்காலம் மிகப்பெரிய பின்னெல்லாம் ரெடி ஆயிட்டு எல்லாரும் கார்டன்ல உட்கார்ந்து இருக்காங்க ராணோட அப்பா வரலயே யோசிச்சு இருக்கும்போது ஒரு பேட்டர் தூதனா ஒரு பேட்டர் டக்குனு என்னோட அமைச்சகத்தின் தலைவரும் வரார் எல்லாம் ரெடியாவுங்க அவரையும் வராரு அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்னு யோசிச்சு வந்து ராணோட அப்பா தலைவர் எல்லாம் வந்து Day Harry, day Ron Hermione, hmm. aruko, Harry happy எஸ் இருப்பீங்க நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அப்ப கிளம்ப போற அப்படின்னு மூணு பேர் வாங்க அப்படின்னு மூணு தனியும் அரசு சைகை செய்து அப்படியே நடந்து போறாரு எதுக்கு மூணு பேரை கூப்பிட்டு பேச போறாரு என்ன உங்களுக்குள்ள என்ன ரகசியங்கள் இருக்க போகுது தொடரும்